முன்னாடி உபரிஷத்துல சொல்லக்கூடிய பிரம்ம ஜானம் உபாசன அப்படின்னு ஒரு உபாசனம் அத்தியாசனம் இந்த ரெண்டு உபாசன பற்றி வித்தியாசம் கல்பத்தில் சார் காமிச்சிருக்க வேறு வேட்சியாசாலாம் சொல்ற पूर्वस्तु इन्नूर वस्तु उपासी शुक्र रोल व्यस्य ब्रह्म उपास ब्रह्मना चरित रहा है ராஜபிருத்திய ராஜாவாக நினைச்சு பாக்கிறது இது வேற ராஜாவை நினைச்சு பாக்கிறது இந்த ரெண்டு உபத்தி வித்தியாசம் ஏற்படும் அப்போ இதே மாதிரிதான் இங்கேயும் உள்ள வித்தியாசம் இப்ப ராஜாவனாக நினைச்ச அது தப்பு ஏன்னா ஒரு உட்டமான பதார்த்தத்தை நிகழ்த்தியை பண்றோம் அது வந்து லோக நியாயத்துக்கு விருப்பம் அது சரியான நல்ல பலத்தை கொடுக்க முடியாது யாரை உபாசிக்கிறேன்னு ராஜாவை உபாசிக்கிறார் திருத்தனை உபாசிச்சா என் வாரம் நடக்கிறது அதனால திருத்தனை நான் ராஜாவாக உபாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இப்ப ராஜாவாக திருப்தி பண்ணலாம் இந்த திருப்தின உபாசியன் யாருன்னு கேட்டா திருத்தியன்தான் அப்படி சொன்னால் யாரிடத்துல ராஜாங்கிற திருஷ்டிய இவன் ஏற்படுத்திக்கிறானோ அவன் அதாவது அத்தியாச பாசனம் ஐம்பது பாதனத்துல என்ன ஆகும்னு கேட்டா இந்த அதிஷ்டானத்தை அவையே ஒதுக்கி வச்சுருவான் இந்த அதிஷ்டானங்கிறது ஒண்ணு வேணும் இந்த அவன் வேற ஒரு திருஷ்டிய ஏற்படுத்திக்கணும் ஆனால் இவன் பண்ற உபாசனைக்கு உபாத்தியமாக இருக்கிறது இந்த அதிஷ்டான ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா அது சம்பது உபாசனம் இப்போ மனோ பிரம்மே துபாசீகா ஸ்ரீ தியானம் பண்றது நாம இந்த மாதிரி நல்லதுனகுமாரர் ஆச்சியாய்க்கே ஏகப்பட்ட சின்ன சின்ன உபாசனையெல்லாம் நிறைய பேசுறேன் இந்த உபாசனையெல்லாம் சப்தத்தை பிரபமாக சிந்தனம் பண்றதுதான் இந்த உபாசன சிந்தனம் பண்றது பிரம்மஸ்வரூபமாக உபாசியம் என்ன்தான் உபாசனம் சப்தோபாசனம் இதை சொல்லணும் தவிர பிரம்மோபாசனம் சொல்ல முடியல இந்த சப்தத்தை உபாசனம் பண்ணும் போது சப்தத்தை ஒருசந்த பிரம்மஸ்வரூபமாக பாதிச்சு சப்தத்தை உபாசனம் பண்றோம் என்ன ஆச்சு இந்த எந்தப்தல இ பிரியானோ அதுஷ்டிக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சப்தம் அது பிரசானமாகப்படுத்தும் அதனால இது அத்தியாசோபாசனம் ஆதித்யோ பிரம்மே தியாதேஷா அப்படின்னு சொல்ற இடத்திலும் இது அத்தியாசத்துக்கு உதாரணமாக சொல்லுறது அதாவது அத்தியாச ஆதித்யோபாசனம் தான் சம்பத் உபாசனங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா இப்போ ஆச்சாரிய உதாரணம் கொடுத்தாரு மனா அனந்தா விஸ்வே தேவா இந்த மனசு இருக்கு இந்த மனசுல விஸ்வே தேவ உபாசனம் சொல்லு விஸ்வே தேவாக மற்ற இந்த மனசுல உபாசனம் பண்ணினால் மனசுல விஸ்வே தேவர்களுக்கு உபாசனம் இருக்கும் மனசனுடைய இந்த உபாசியம்ங்கிறது மனசில்லை மனசு சும்மா ஒரு ஆதாரம் இந்த ஆதாரத்துல விஸ்வே தேவர்களை இவன் சிந்தனை பண்ணான் அப்படியானா இவனுடைய உபாசியம் விஸ்வ தேவ இதே மாதிரிதான் ஓங்காரம் வந்து ஓங்காரத்தை பிரம்ம திருஷ்டியா பண்றதுங்கிறது ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க அதாவது ஓங்கார பிரதீகோபாசனம்னு ஒண்ணு இன்னொன்னு அதுல பிரம்மோபாசனம் பரஞ்ச பரஞ்ச பிரம்ம எது ஓங்காரா அந்த இடத்துல ஓங்கார பிரதீகோபாசனம் அந்த உபாசியம் ஓமாரம் ஓம்காரத்தை ரொம்ப உயர்ந்த ஒரு விதமாக அவன் தியானம் செய்யறான் ரொம்ப உயர்ந்தது ஓம்காரத்தை தியானம் பண்ற பனி ஞானி அப்ப உபாசியம்ங்கிறது ஓம்காரமானபடியாது இது அத்தியாசோபாசனமாகும் ஓம்காரத்தை ஓம்காரமே இல்லை அப்படின்னு தள்ளி விட்டுட்டு பிரம்மஸ்வரூபந்தான் அப்படின்னு இவன் சாதனை பண்ணினானே ஆனால் அப்ப இது பிரம்மோபம் அந்த ஓம் காரத்திலேருந்து ஓம் காரத்துவ புத்தி போகறது இல்லை போறதில்லை இது ஆனாலும் இந்த ஓம் காரத்தை இப்ப நான் உபாசனம் விசேஷமா வேற ஒரு கிருஷ்டியை அதுல இது பண்றான் இதுதான் வியாப்தேஷம்கிற சூழ்குறத்துல வாக்கியக்காரர் அத்தியாசத்துக்கு லட்சணம் சொல்லுறது சொல்லியிருக்காங்க இந்த அத்தியாசம் வேற ஆரம்பிச்ச அத்தியாசத்தை விட இது வேற தினசான அத்தியாசம் அந்த எதுல எந்த திருஷ்டியை விசாரணம் பண்றாரோ அந்த வஸ்துவை அது இல்லைங்கிற பாதம் ஏற்படாமலே அந்த வஸ்துவாகவே தெரிந்து கொண்டு மேற்கொண்டு அதிகப்படியான சில குணங்களெல்லாம் சேர்த்து உபாசனம் பண்றதுங்கிறது அத்தியாசம் அந்த வஸ்துவை சர்வதாம் மறந்து அது சும்மா ஆலம்பரம் மாத்திரமாக வச்சுண்டு ஆரோக்கியம் எந்த திருஷ்டியும் அதுல ஆரோபணம் பண்றானோ அந்த ஆரோக்கியத்தை பிரதானமாக வச்சு உபாசனம் பண்ணினாலும் அது சம்பத் உபாசனம் அப்படின்னு வித்தியாசம் கேட்க இப்போ அகம்பிரம் அஷ்டமி அப்படிங்கிற இதை ரெண்டு நிமிஷாவும் சொல்லலாம்னு ஊருபக்ஷம் வருது அதாவது ஜீவன் வேறு பிரம்மம் வேறு ஆனா இந்த ஜீவனையே உபாசிக்கணும் ஆத்மானம் உபாசிக்கிட்டேன்னு சொல்லி எப்படி உபாசனம் பண்றதுன்னா பிர உபாசம் உபாசனம் உபாசிக்கப்பட்டவன் அப்படியாகும் போது என்னோபீவன ஜீவனாக பார்க்காமல் பிரம்மஸ்வரூபமாக உபாசனம் பண்ணினால் அப்ப ஜீவனை உபாசனமே பண்ணல அவன் பண்றது ஜீவன்ல பிரம்ம திருஷ்டியை பிரம்மத்தை உபாசனம் பண்றான் அப்படி பாசம்போது இது சம்பத் உபாசனம் ரெண்டுலயுமே இந்த சாய் அகம் பிரம்மாஷ்டமிங்கிறதுக்கலாமே இந்த கேள்வி வந்தது இப்படி வச்சு என்றால் உபனிஷத்துல உபாசனாபரம்ங்கிறது சுத்த தத்துவஜான பரம்ங்கிறது வராது அதனால இது நமக்கு சம்மதம் அதனால பாசக்காக இந்த மாதிரி அகம் ஒரு விதமான உபாசனைய வேதாந்தம் விகிக்கிறது உபக்ரமோபசம் தாத்ய நிர்ணய லிங்கங்களாலேயும் தாத்ய விஷயம்னு தெரிஞ்சது அதுக்கு பாத்தியம் ஏற்படும் நீங்க சம்பத் உபாசனம் சொல்லுங்களோ அத்தியாச உபாசனம் சொல்லுங்களோ என்ன சொன்னாலும் இது ரெண்டும் ஒன்றாக போறதில்லை இல்லாத இருக்கிறதாக உபாசனம் தான் இல்லையா ஆனா தாத்திரியலிங்கங்களினால வேதாந்தத்தினுடைய தாத்யம் நீங்க சொல்றபடி அகம்பிரம்ங்கிற வாக்கியங்கள்லாம் உபாசனைக்காக வந்ததுன்னு சொன்னால் தாத்பரியத்தை பாதிக்கதா இந்த செல்லாம் வீடு ஏற்படும் அதாவது ஒரு பாதி ஏற்படும் அப்படின்னு கண்டித்தாரு இதை சொல்லிட்டு ஞானத்தினாலேயே அவிஞானவருத்தி வந்து மோகங்கிற பலம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுவும் உங்களுக்கு வர முடியாது காரணம் உபாசனையாக நேரடியாக மோட்சம் வர முடியாது உபாரனை பண்ணிட்டு அதிலேருந்து வந்த ஹுண்ணியத்தை வச்சுட்டு காசெங்கிருக்கணும் மோட்சத்தை அடையறுத்துக்காக ஏன்னா கர்ம பலங்கிறது அதுதான் இருக்கும் ஆனால் அதுக்கு விரோதமாக சித்தியானது தியானம் வந்த அதே கிஷணத்துல மோட்சங்கிற பலம் வருதுங்கிறத தெரிவிக்கிறது அதுக்கும் விரோதம் ஏற்படும் ஆனால் அது சொல்லக்கூடாது ஸ்மான் ந சம்பதாதிபம் பிரம்மாத்ம விஞ்ஞானம் இப்ப என்ன இது சுத்த ஜான ஸ்வரூபம் தான் வித்யாஸ்வரூபமே தவிர உபாசனா ஸ்வரூபம் இல்லையு சொல்லிட்டு ஜானஸ்வரூபமாக பிரம்ம ஜானம்னு சொல்லிட்டோமே ஆனால் அப்ப அது சுத்த பிரமாண தந்திரமாக இருக்குமே தவிர புருஷ தந்திரன் ஆகாது புருஷன் சுவேட்சையாக ஜானத்தை உண்டு முடியாது உபாசனையை உண்டு முடியும் அந்த மாதிரி இது இல்லை இருக்கிறத புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இல்லாத புரிஞ்சுக்க முடியாது இல்லாத ஆரோப்பணம் பண்ணுன்னா